சதாவசா அஸ்மாதியே சவந்தமிரிமச்சி हेच சூக்மாரா பிகை நஹித்தம் குஹா நு ியை தபாண விஷுத்த துத்தம் பலம் தியோனாத்மா சேத்தசேத்தா விவேச்ச பிராண்சித்தம் சர்வமோத்தம் பிரஜாநாம் எஸ்மி விஷுத்தே விபவத்யேஷ ஆத்மா இங்க வந்து குருவானவர் ஆத்மானத்துக்கு வேண்டிய தகுதி பஸ்ட் வேண்டும் யோகியதையை பத்தி சொல்லுங்கள் ஆத்மாக்கு வேண்டிய தகுதி அது என்ன பஸ்ட் தகுதி சூட்சி வேணும் சூட்சி வேணும் ஏன்னா ஏஷகா அணுகு ஆத்மா வேத்தி தவ்யா இந்த ஆத்மாவை அறியறதுக்கு அதி சூக்மம் வேணும் அந்த சப்ஜெக்ட் மேட்ரு சூக்மமா இருக்கிறதுனால அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்டும் சூட்சமா இருக்கும் வெரி இம்பார்டன் இப்ப வந்து வெறும் கல்லு உடைக்கிற சுத்தியில் வேற ஆனா வைரக்கல்லு உடைக்கிறது அதை பொறுத்துறது அந்த சுத்தியில் வேற இந்த என்ன இருக்கிறதோ அதை பொறுத்து சூட்சமம் இருக்கணும் அதனால இங்க இதுதான் நியத்தி நம்ம எப்படிப்பட்ட சப்ஜெக்ட் இருக்குமோ அதுக்கு பொறுத்து நம்மளுடைய ஆப்ரேஷனும் இருக்கணும் அதனால இந்த பிரம்மனை நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்னா ஒரே வழிதான் இருக்கிறது அது நம்ம சரீரம் உயிருள்ள சரீரத்தில் தான் ரெக்கக்னைஸ் பண்ணணும் இந்த ஆத்ம சைத்தன்யத்தை அந்த ஆத்ம சைத்தன்யத்திலையும் நம்ம மனசுல தான் கிரகிக்க முடியும் அந்த ஆத்ம சைத்தன்யம் மனசுல இந்த உடம்புல உயிரோடு இருக்கிற உடம்புல எப்படிப்பட்டது இருக்கணும் சர்வம் சித்தம் பிராணைகி சக சைத்தியன் சைத்தன்யேன ஓதம் ஓதம் அறியப்படுகிறது சைத்தன்யேன அங்க சப்ளை பண்ணிக்கணும் எக்ஸ்ட்ரா சைத்தன்யத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கிற மனதில் கிரகிக்கப்படுகிறோம் சைத்தன்யா இப்ப வந்து இந்த சுகர் கேன் இருக்கு சுகர் ஜூஸ் இருக்கு கரும்பு கரும்பு சாருக்கு இப்ப கரும்பு சாருல என்ன இருக்கிறது கரும்பு தான் வியாபித்திருக்கு அது போல இவர் மைண்ட் என்ன இது பண்ற சைத்தன்யத்தினால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கிற அத்தனை பொருளும் நூற்று கணக்கான இருக்குங்க இல்லையா இந்த நூற்று பொருளும் எதனால வியாபித்திருக்கிறது எதனால வியாபித்திருக்கிறது சோ எப்படி தெரியுது நீங்க சொல்றீங்க இது ஃபேன் இது இருக்குன்னு சொல்லிட்டு லைட்டு வெளிச்சத்தினால வியாபித்திருக்கு சப்போஸ் வெளிச்சம் இல்லைன்னு இந்த பொருள்லாம் இருந்தோம் நீங்க இருந்தோம் உங்களுடைய இந்திரியங்கள்லாம் இருந்தோம் வெளிச்சம் இல்லைன்னா நெவர் சொல்ல முடியாது ஓகே அதனால மைண்ட் பிளஸ் கான்சியஸ்னஸ் ஓகே நீங்க எந்த மைண்டை பார்க்கிறீங்களோ அந்த மைண்ட்ல கான்சியஸ் இருக்கிறது நீங்க எந்த பொருளை பார்க்கிறீங்களோ அந்த பொருள் பிளஸ் வெளிச்சம் இருக்கணும் வெளிச்சம் பிளவர் பிளஸ் வெளிச்சம் எனிங் யுவர் புக் பிளஸ் வெளிச்சம் இருக்கிறது நமக்கு ஒரு ஐட்டம் தெரியிறது இன்னொரு ஐட்டம் நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு முடியலை புரியா அங்க உட்காந்துக்கணும் அதனால பிளஸ் கான்சியஸ்னஸ் மோர் இம்பார்டன்ட் ஓகே இதுல லைட் இஸ் எபிடண்ட் லைட் இஸ் எபிடன்ட் பட் திங்ஸ் எபிடண்ட் லைட் இருக்கிறதுனால எபிடண்ட் அப்போ இந்த மைக்கு என்ன எபிடன்ட் அது அது டிபெண்ட் ஓகே பட் லைட் செல்ஃப் எவிடன் செல்விங்ஸ் ஒண்ணு டிபெண்ட் இன்னொன்னு பாட்டு பிளஸ் வெளிச்சம் இருக்கிறது ஓகே வெளிச்சம் வந்து இந்த பாட்டு வந்து வெளிச்சத்தை டிபெண்ட் பண்ணிருக்கிறது அதனால எனி திங் எடுத்துனீங்கன்னா அந்த விஷயம் வந்து செல்ஃப் டிபெண்ட் சொல்றதுல ரெண்டு விஷயம் இருக்கு மைண்ட் பிளஸ் கான்சியன் இருக்கு புரியா அகம் ஆத்ம சைதன்யம் அப்படி சொல்லும்போது அந்த ஆத்ம சைதன்யம் எப்படிப்பட்டது அச்சலம் நிச்சலம் திஷ்டதி அச்சலம் நிச்சலம் திஷ்டதி மைண்ட் வந்து நமக்கு வந்து எப்பொழுதும் இருக்கிறது இருக்கிறது மைண்ட் இந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் அகம் சைத்தன்யம் அது மாத்திரம் தெரிய மாட்டது இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்குமே அது மாத்திரம் புரிய மாட்டுறது தெரிய மாற்றது ஆனா மைண்ட் இப்ப சொல்லி சொல்லி மைண்ட் தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்ப நிறைய பேருக்கு மைண்டே தெரியாது மைண்ட் எப்படி இருக்கிறது கருப்பா வெளுப்பா அதுன்றதே தெரியாது அதுக்கப்புறம் வந்து அந்த சூக்மதையாக இருக்கிறது சூக்மமாக இருக்கிறது இவர் விற்பி சூக் அது வந்து ஸ்தூல தேக்கம் கிடையாது அந்த விற்பி பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணம் கான்சிய தொடர்ந்து வந்து ராக விருத்தி டூ துவேஷ விருத்தி துவேஷ விருத்தி டூ காம விருத்தி காம விருத்தி டூ குரோத விருத்தி ஐ எம் திப்ரெஷன் நான் எப்படி இருக்கேன் இப்போ அப்படின்னு ஸோ இப்போ வாட் இஸ் த இன் தி மைண்ட் அப்படி கேட்டா நமக்கு எப்படி தெரியுது ஒரு நேரத்துல அந்த விற்த்தி தான் சொல்றோம் விறத்தியை தான் ஐ எம் த டிப்ரஷன் இப்ப ரொம்ப நான் வந்து ரொம்ப கவலையோட இருக்கேன் நான் அப்படி சொல்றோம் ஓகே ஆனா ஒன்னை வந்து மைனஸ் பண்ணி பண்ணி பண்ணி நமக்கு சொல்லி பழக்கணும் அதனால நீ எதெல்லாம் சொல்றியோ அதெல்லாம் வந்து நமக்கு இருக்கிறது அப்போ இவர் மைண்ட் இப்ப வந்து அங்க திடீர்னு பிரகாசம் ஆச்சுன்னு அங்கு ஒரு ஜீவ ஒளி அப்படி இப்படி போச்சுன்னு வச்சுக்கோ என்ன ஆகும் அதெல்லாம் ஒலி எல்லாம் போக வேண்டாம் திடீர்னு பூனைக்குட்டி இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்க நம்ம காசி விஷ்ணார் கோயில் மாதிரி என்ன ஆகும் கிளாஸ் இப்படி கேட்டுட்டே இருக்கும் இப்போ காசி விஷ்ணுநார் கோயிலுக்கு போகும்போது பூனை தாண்டி லிங்கத்தை பார்த்தீங்களாம் லிங்கத்தோட்ட தாண்டி பூனையை பார்த்தீங்களா எல்லாத்தையும் தாண்டி பக்தியோட கண்ணம் மூடிட்டீங்களா அவளுக்குதான் விழிச்சோம் அங்க காசி விஸ்வநாதோம் புரியுது அப்போ அவர் அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் வந்து உங்க மைண்ட் எப்படி இருந்தது இது வேற வந்து நந்தி மாதிரி அப்படின்னு புலம்பிட்டு இருந்தது இல்ல அதுவும் ஈசாவாசி மிதகம் மாதிரி அந்த புண்ணியம் பாரு என்ன புண்ணியம் பண்ணினதோ அபிஷேகத்துக்கு கிட்ட போயிருக்கிறது நம்மள உள்ளா விட மாட்டா அப்படி இவர் திங்கிங் இருந்ததா ஒரு இடத்துல வந்து ஒரு பிரமிப்பு அதை தாண்டி போகாது இந்த மைண்ட்ல எப்ப பார்த்தாலும் விற்த்தி வந்துட்டே இருக்கிறது காம விற்பி குரோத விருத்தி விற்த்தி எல்லாம் வந்து இருக்கும்போது அந்த கான்சியஸ் மறைச்ச புரிய வந்து இந்த மைண்ட் குவைட் ஆகத்தான் மனசு அமைதி ஆக ஆகத்தான் மனசு சுத்தமாக தான் மனசு அந்த விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அந்த கான்சியஸ்னஸ் புரிய வைக்க முடியும் பார்க்க முடியும் இவ்ளவு டான்ஸ் எல்லாம் வருது ஓகே முக்கியம் எப்படி வருது இந்த வந்து காமெடி வருவான் வில்லன் வருவான் ஓகே ஹீரோ ஹீரோ இனி எல்லாம் வரும் எல்லா ஓகே அந்த டயத்தில் வரும்போது இவர் மைண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் பண்றது பொய் அப்பட்டமான பொய் அங்க பாதிச்சுன்னா இங்க பாதிக்கும் அவன் அழுதானா இங்க அழுவாங்க அவன் சிரிச்சானா இங்க சிரிப்பான் நான் இப்படி திரும்பி எல்லாரையும் பார்க்கறது ஒவ்வொரு அழுவும் தேட்டரே அழுவான் நான் அப்படி திரும்பி பார்க்கிறேன்னா எனக்கும் அழுக வரும் இப்படி பார்த்தா கொஞ்சம் அழுகை நிறுத்திடலாம் அது ஒரு டெக்னிக் அப்ளை பண்றது டெக்னிக் இல்லாட்டி தெம்பி தெம்பி வரும் பேர் தொத்துருவம் அழுவான் போகும்போது இந்த கர்ச்சி பல அப்புறம் திடீர்னு இன்டர்வல் போட்டுவான் சில சமயம் என்ன பண்ணுவான் அந்த லாஸ்ட் சீன் வந்து ரொம்ப உருக்கமான சீன்ல தர தரையா கண்ணீர் வரும் இந்த பாக்குறவர்களுக்கு திடீர்னு இன்டர்வல் போட்டுவான் ரொம்ப அசிங்கம் ஆயிடும் ஐஸ்கிரீம் முருக் அப்படிலாம் வருவான் முருக் முரக் முரக் இவனுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அந்த நார்மல் ஸ்டேஜுக்கு வர முடியாது முறுக்கு அந்த சோக காட்சியிலிருந்து திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் புரியடுதான் ஒரு சோகமா இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா இப்படிலாம் பண்ணிட்டு இப்படிலாம் அதெல்லாம் கொஞ்சம் சமாளிப்பாங்க இப்படிலாம் இப்படி போயிட்டு இப்படிலாம் போயிட்டு அப்புறம் ஒரு நார்மல் கண்டாங்க இதெல்லாம் பழைய காலத்து சமாச்சாரம் இப்பெல்லாம் பசங்களுக்கு தெரியும் நல்லா சோ அப்போ இந்த திரை இருக்க ஸ்கிரீன்ல ஓடாம இருக்கும்போது ஸ்கிரீன் வந்து நல்லா தெரியும் வெள்ள வெளியேறணும்னு இருக்கும் ஸ்க்ரீன் ஓகே திருப்பி திரையை போட்ட உடனே அந்த அந்த பாக்ஸ் வந்து இப்படி ரொட்டேட் பண்ண உடனே திரையில காட்சி ஓடும் காட்சி இருக்கிற வரைக்கும் திரை தெரியாது இந்த காட்சி நடக்கிறது ரெக்கனைஸ் பண்ணிக்கலாம் அந்த வெள்ள திரை வருது அதை பார்த்து காட்சி ஓடி காட்சி வரும் இந்த மூவி வரும் மூவி நிற்கும் ஆனா கூட திரை இருக்கும் திருப்பி என்ன பண்ணுவான் இன்டர்வல் போடுவான் இன்டர்வல் போட்ட உடனே மனஹாதி போடுவான் அந்த பாட்டு அந்த கொடி இப்படி இப்படி வீசும் அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கும் நமக்கு பக்கத்து ஆள் கவர்மெண்ட் எடுத்து எடுத்து மரியாதையே இல்லைன்னு சொல்லிதான் அதுக்குள்ளே கதவு தொடர்ந்துருவா கோபம் வரும் பாரு தேசிய கீதத்துக்கு என்ன லட்சணம் அப்படி சொல்லிட்டு அந்த லட்சணம் எல்லாம் இப்ப மறைஞ்சு தேசிய கீதமே இல்ல போயிடுச்சு வச்சுக்கோ ஓகே அப்போ வெரி வெரி நைஸ் இது திருப்பி செகண்ட் ஷோ இருக்கு நீங்க படம் பார்த்தீங்க அங்கேயே இருந்து செகண்ட் ஷோ பார்த்த ஆள் எல்லாம் இருக்கான் குடும்பமே நடத்துற ஆள் எல்லாம் இருக்கான் செகண்ட் ஷோவும் அதே வில்லன் அதே காமெடி அதே இது இருக்கும் அது மாறாது இந்த திற வந்து மாறுறதுல சேம் திற அது வந்து ஒன்னும் ஆகிறதுல அப்போ இங்க உபனிஷன் என்ன சொல்றது மனசி விசுத்தே சதி மனசி விசுத்தே சதினா ஆத்மா விபதி இந்த செல்டென்ட் ஆத்மா என்ன ஆகிறது மோர் எவிடென்ட் இந்த குவாய்ட் மைண்ட் ஆக மோர் எவிடன்ட் நாட் செல்ஃப் ஆக செல் மோர் எவிடென்ட் கொஞ்சம் கொஞ்சமா செல்டா இருக்கிறது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருஷ்டமா தெரியறதுக்கு ஆரம்பிக்கிறது எப்பொழுதும் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் ஒரு நேரத்தில் இன்னொரு நேரத்தில் முதல புரிஞ்சுக்கிறோம் இந்தமன் புரிஞ்சுக்கிட்டா இவரதுமோ பிரம்மன் போகும் அதுனால அந்த எப்படிப்பட்டது தெரியுமா எதனாலையும் அழிக்க முடியாது அச்சேத்தியா செம்ம சீன் இப்படி சண்டை போடும் போது அந்த விசில் அடிப்பான் அந்த இது ஒண்ணு வருவான் அதை தூக்கி போட்டு அடிப்பான் என்னடா படம் பெஞ்ச் உடச்சு கரெக்டா அடிச்ச உடனே அந்த ஒரேன் சினிமா ஆனா அது நித்யா எப்பொழுதும் இருக்கிறது அது போல இவர் அங்க இருக்கிறது சைத்தன்யத்தை ஓனப் பண்ணிக்கணும் ஐந்த சைத்தன்யம் அப்படின்னு நம்ம ஓனப் பண்ணிக்கணும் இதுக்கு எப்படிப்பட்டவன் நித்யா சுத்தகா புத்தகா முக்தகா சைத்தன்ய சுரூப்பம் நான் அப்படி அப்படின்றத புரியணும் விஷ்வம் தர்ப்பன திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர் கதம் பஷிய நாத்மனி மாய யா பகிரிவர் உதம் நித்ரையா சோ இது நம்ம மனசு சஞ்சலமா இருந்தாலும் ஆத்மா அச்சலகா ஓகே என்னுடைய மைண்ட் குயட்டா இருந்தாலும் குவைட் இல்லைனாலும் அகம் நித்யா அப்ப மனசுல வருகின்ற அத்தனை விஷயமும் எனக்கு அதனால பாதிக்காது அந்த குய்ட் மைண்ட் நான் கொண்டு வர கொண்டு வர இந்த செல்ஃப் எவிடன் மோர் மோர் எவிடெண்ட் ஆயிட்டு இருக்கும் இது நான் பண்ணணும் ஆத்மா நித்திய சித்தா எஸ்மின் எஸ்மின் விஷுத்த ஏஷ ஆத்மா விபவதி ஓகே அந்த குயட்டு மைண்ட்ல தான் இந்த ஆத்ம சைத்தன்யத்தை புரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்ப சுத்த மனசுனா என்ன மனசு ராகத்வேஷம் குறைச்ச மனசு விருப்பு விருப்பு குறைக்க குறைக்க குறைக்க சுத்தமான மனசு அந்த சுத்தமான மனசு தான் குயட்டு மைண்ட் அப்படியே mind இருக்கு அர்த்தம் அசுத்த மைண்ட் அசுத்த மைண்ட் எதனால ராகத்வேஷ மைண்ட் ராகத்வேஷ மைண்ட் இதனால புலன்கள் காமம் எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கிறதுனால அதனால இம்பாக்ட்னால இவர் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் அந்த டிஸ்டர்பன்ஸ் மைண்ட்லிங் நெவர் ஒண்ணு கூட ஒர்க் பண்ண முடியாது ஒரு தோசை கூட போட முடியாது திரும்பி போயிடும் ஒண்ணு ஆகல ஓகே செயலுக்கு ஒண்ணும் ஆகல அவனுக்கும் ஆகல ஓகே இங்க வாட்ச்மேன் எப்படி பாக்குறான் மறைச்சு இதை தூங்கும் போடுறது காட்சி தெரியுமா இவர் மைண்ட் பேதளிச்சு போச்சுன்னா டெரரிஸ்ட் ஆகிடுச்சுன்னா எதிர்க்க இன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாது முழுவால் நிக்கிறது தெரியாது எல்லாம் மறைஞ்சு போயிடும் ரியலி நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அதனால இது இது நேச்சுரலா இருக்கிற ஒரு விஷயம் அப்ப யுவர் மைண்ட் வெரி குறைட் மைண்ட் கொண்டு வரணும் சுத்தம் அப்ப ராகவேஷத்தை குறைக்கணும் அப்படி குறைச்ச மைண்ட்னால தான் இதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்றாரு ஆச்சாரியர் கடைசி மந்திரமும் அதுக்கு வரக்கூடிய முதல் மந்திரமும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இதெல்லாம் விட்டுருங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு ஆளு அச்சீவ் பண்ணி ஞான நிஷ்டை அடைஞ்சுட்டானா அவனை போய் சேவிச்சான் அவனை பூஜித்தான் அவனை ஒர்ஷிப் பண்ணா நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் இது கொஞ்சம் கம்ஃபர்ட் யாரோ ஒரு ஆளு ஞான நிஷ்டை பண்ணி அவன் கஷ்டப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க ஞானி ஆயிட்டானா அந்த ஞானியை பூஜிச்சா என்னெல்லாம் கிடைக்கும் அந்த ஞானியை ஒர்கிப் பண்ணா என்னெல்லாம் கிடைக்கும் அந்த ஞானிய வழிபட்டா என்னெல்லாம் கிடைக்கும் ஓகே அதுல டெம்பிள்ல போய் சுவாமி கும்பிட்டா என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்கும்னு உபனிஷத்து ஆச்சாரியன் கூறுகிறார் என்ன கூறுகிறார் பத்தாவது மந்திரத்தை பார்ப்பான் எம் எம் லோகம் மனசாசம் விபாதி விஷுத்த சத்வ காமயத்தே யாம் சாமான ம் லோகம் ஜத்தே தாம்ச்ச காமான் தமம் ஆர்ச்சயூ காம இந்த பத்தாவது மந்திரத்துல ஞானியை பத்தின ஸ்துதி சொல்லப்படுகிறது ஒரு ஞானி ஸ்துதி ஞானியோட ஸ்துதினா என்ன அர்த்தம் அப்படின்னா பணக்காரன் யாரு பணக்காரன் நிறைய அறிவு இருக்கிறது பணக்காரன் பணமுடையவன் பணக்காரன் அப்ப ஞானமுடையவன் ஞானி அப்ப ஞானி ஸ்துதி பண்றதுன்னா என்ன அர்த்தம் ஒரு பணக்காரன் ஏன் ஸ்துதி பண்றோம் எதுக்கு ஸ்துதி பண்றோம் அவன் பணம் நிறைய வச்சிருக்கான் அதனால ஸ்துதி பண்றோம் அப்ப அவனுடைய ஸ்துதிக்கு எல்லாம் காரணம் அந்த பணத்துக்கு கரெக்டா ஏன் இப்படி அவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான் இப்படி பேசினா இதா கொஞ்சம் ஒரு பேக்கேஜாவது கொடுப்பானா அப்படின்னு பாத்துக்கிறது ஓகே அவனும் அவனை ஸ்துதி பண்றது எதுக்குன்னா ஒரு பேக்கேஜ் இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகே டுவெண்டி இது உங்களுக்கு மனசுல பதின எத்தனை வருஷம் ஆனாலும் பத்து வருஷம் கழிச்சு ஒரு பேக்கேஜ் என்ன உங்களுக்கு தெரியும் புரியுது சில நம்ம சிரிப்போம் அன்னைக்கு இருக்க புது ஸ்டூடெண்ட் என்ன ஒரு பேக்கேஜ் நாங்க பட்ட அவஸ்தை தெரியும் புரியுது என்ன பண்ணுவோம் சொல்றதெல்லாம் கூட கேட்பான் அவனை ஸ்துதி பண்ணுவான் ஏன் ஸ்துதி பண்றோம்னா அவனுக்கு ஸ்துதி இல்ல அவன் கையில இருக்க பரிசு இருக்கிற பணத்துக்காக ஸ்துதி பண்றான் புரியுது இல்லையப்பா இருக்கும்போது அவனுக்கு அவனுக்கு ஸ்துதி கிடையாது ஆக்சுவலியா அந்த பதவிக்காக பதவியில் இருக்கிற வரைக்கும் ஒரு திரும்ப புரியறதில்லை நானும் ஒண்டர் இந்த ஸ்துதி நான் நிறைய பேர் ஸ்துதி பண்ணுவேன் எதுக்கு இந்த ஆணுக்கு ஸ்துதி பண்றான் அந்த பதவி அந்த போஸ்ட் அவருக்கு போஸ்ட் போயிட்டு தின்னு வச்சுக்கோங்க ரிட்டைர்ட் நார்மலா இருப்பாங்க நார்மலா இருப்பாங்க புரியதா அதனால அந்த பணத்து இப்போ ஞானி ஆத்மாங்க அனாத்மா ஆங்கல் ஓகே பாக்கலாம் ஒன்னு வந்து ஒரு ஆங்கிள் இப்ப அகம் பிரம்மாஸ்மி அப்படி சொல்றாரு மையே சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி அகம் அகம் நித்தியா சுத்தகா புத்தக முக்தகா அப்படிலாம் சொன்னா அது எதை குறிக்கிறது ஆத்ம சைத்தன்யத்தை குறிக்கிறது ஓகே அப்போ சோ இல்ல அந்த ஞானி வந்து என்னுடைய சிஷ்யால் என்னுடைய குரு நான் டீச் பண்றேன் அப்படிலாம் சொன்ன அர்த்தம் அந்த ஞானியோட அனாத்மாவு குறிக்கிறது ஆத்மா டீச் பண்ணாது ஆத்மாவுக்கு சிஷியன் கிடையாது ஆத்மாவுக்கு குரு கிடையாது அந்த சரீரத்த உடைய அனாத்மாவுக்கு குரு சிஷிய டீச்சிங் எல்லாம் புரியா அது வந்து அனாத்மா ஆங்கிள் ஓகே அப்புறம் வந்து காஞ்சியில் பீடம் அமைத்தவரா அப்படி ஒரு பாட்டு இருக்கு என்ன பாட்டு இப்ப வந்து அவ பாடுவா பாருங்க பாடு காஞ்சியில் பீடம் காசியில் காஞ்சி பீடம் அமைத்தவரா காசியில் பாஷ்யம் அமைத்த இப்ப எந்த ஆங்கல் சொல்றது இது ஆத்மா அனாத்மா அனாத்மாங்கள் புரிய வந்து அறுவகை சமயம் படைத்தவரா இது வந்து அனாத்மா ஆத்மாவுக்கு கிடையாது ஒன்னும் கிடையாது புரியுதா அது நிர்விகாரி நிரவயம் அப்படி சொல்றது அனாத்மா திருஷ்டியா ஓகே அப்போ இப்ப நம்ம வந்து பெரிய விழா ஒண்ணு எடுக்கிறோம் பூஜ்ய சுவாமிஜிக்கு ஓகே அப்போ பெரிய நம்ம பெரிய பங்கன் பண்ணோம் பண்றோம் அப்படின்னா இப்ப அவருடைய ஆத்மாவுக்கு வருஷமா அநாத்மா விஷயத்தான் ஆத்மாவுக்கு ஸ்துதி பண்ண இது பண்ண முடியாது விழா எடுக்க முடியாது அப்போ இதனுடைய ஹோம்ஒர்க் என்ன ஹோம்ஒர்க் என்னன்னா அந்த குரு தேவானம் பாத பூஜார்த்த அஷ்டோத்திர சத நமாவளி அப்படி பாலவிகாரல இருக்கிறது சதநாமலி நூறு நாமாவளி இருக்கிறது அதுல வந்து எது ஆத்ம திருஷ்டி எது அனாத்ம திருஷ்டி உங்களுக்கு அஜாயணமாக அவினாசனமாக அப்படி சொன்ன எந்த திருஷ்டி ஆத்ம திருஷ்டி ஜனப்பிரியாய நமகா துந்தாதீதனாயனமாக ஓம் சத்திய சங்கல்பாய நமகா அனாத்மஸ்துதி அதுல நிறைய இருக்கு நூறு இருக்கு சதநாமாவளி அது அப்போ ரெண்டு சீரை சூரத்தை நமக்கு ஒரு துக்கம் மாசம் சமாளிக்கிறார் அவரை பத்தி அதை சொல்லும் போது அனாத்மா திருஷ்டியா சொல்றோம் ஓகே சில சமயம் கிளாஸ் கேட்டுட்டு அவரை ஆத்ம திருஷ்டியா புகழ்வோம் அப்போ இந்த ஆத்மாவும் ஆத்ம திருஷ்டி நோக்கும் பொழுது அதே ஞானி ஈஸ்வரனா ஆயிடுறார் ஈஸ்வரனுடைய லக்ஷணெல்லாம் அந்த ஞானிக்கு கிடைச்சிடுது புரியுடுதா ஓகே அதனால ஞானி ஆல்சோ ஈஸ்வர லட்சணம் ஆயிடுறார் ஓகேசர் டு ஈஸ்வரன் நல்லா புரிஞ்சுங்க ஈஸ்வரா வந்து அவர் வந்து ஜகத் ஜகத் காரணம் ஓகே சர்வஜன் சர்வஜன் ஆக முடியாது ஆனா கிளோசர் டு ஈஸ்வரன் இப்ப நம்ம ஆதிசங்கரன் கூப்பிட்டு அந்த கார்னர் குழகு ஒண்ணு ஒடுக்குமே அந்த வண்டியில வேகமா எடுத்துட்டு வரணும் மரண வேகத்தில் கொண்டு வருவான அதுக்கு பேர் என்ன அந்த புட்டு பேரு அதுவே நாலு பேர் நாலு குரல்ல சொல்றீங்க அது வந்து இப்ப ஆதிசங்கர் இப்ப வராச்சுங்க சென்னைக்கு அவர்கிட்ட கேட்டா மொழி பெறவர் அத்வை இதெல்லாம் சொன்னவர் அப்ப சர்வஜன் இல்லையா குளோசர் டு ஈஸ்வரா தான் எல்லாம் அவசியம் இல்லை ஓகே அதனால மினி காஃபி மாதிரி மினி ஈஸ்வரா மினி ஈஸ்வரா ஓகே அதனால அவர் வந்து ஏன்னா பிரதிபிம்ப சைத்தன்யமாகிய சிதாபாசன் அந்த சிதாபாசன் வந்து பிரைட்டா இருக்கிறது சிதாபாசன் பிரைட்டா இருக்கிறது அந்த இடத்துல இருக்கிறது சில இடத்துல இருக்கிறாசன் தான் ஈஸ்வர ஓகே சிதாபாசன் இருக்கிறது மாயாஸ்வரூபம் ஓகே அந்த மாயாஸ்வரூபம் ஆகிய இந்த சிதாபாசன் போது உபாத்தியில் மந்தமா இருக்கும்போது நமக்குலாம் மந்தமா இருக்கிறது அந்த என்ன பண்ணிட்டான் ராகத்வேஷா நீக்கினை இல்ல ராகத்வேஷா குறைச்ச மைண்ட் அல்லது சாதன சதுஷ்டம் முடிச்ச மைண்ட் அதனால இருக்கிறது இப்படி தொடச்சுட்டு இப்படி போட்டா என்ன ஆகிறது கிளியரா இருக்கு அவன் மைண்ட் பட்டது கிளியர் மைண்ட் அப்போ நம்மளை விட்டுடுங்க மத்தவ மைண்ட் எல்லாம் இப்படி அப்படி சொல்லிப்போம் ஓகே அதனால ஞானியோட மைண்ட் வெரி ரிஃபைண்டா இருக்கணும் அதனால இந்த ஈஸ்வரனுடைய மேனிஃபெஸ்ட மோர் தென் மோர் லெவல் இருக்கணும் மேிப அங்க வந்து நிறைய இருக்கிறது அதனால அதனால என்ன இப்ப வந்து ஈஸ்வரா பகவான் எங்க இருக்கிறார் பகவான் எங்க இருக்கிறார் எங்கும் இருக்கிறார் சர்வ ஓகே அவர் பாத்ரூம்ல இருக்கிறார் இல்லையா அவர் பாத்ரூம்ல இருக்காரா இல்லையா பாத்ரூம் போய் போன் பயன் அப்ப ஈஸ்வரா இருக்கான்னு ஒண்ணு தெரிஞ்சுதான் பாத்ரூம் இருக்காரு அதனால பாத்ரூம்ல போய் வர்ஷி பண்ணுவோமா போய் டெம்பிளுக்கு போய் பூஜை பண்ணுவோம் இல்லையா டெம்பிளுக்கு ஏன் போறோம் இல்லையா பாத்ரூம் எங்க இருக்கிற கடவுளுக்கு பாத்ரூம் கும்பிடலாம எதுக்கு வந்து திருப்பதிக்கு இத்தனை கஷ்டப்பட்டு போவான திருத்தணிக்கு போவான பத்ரிநாத்துக்கு போவான அவஸ்தப்பட்டு ஏன் பாத்ரூம்லையும் கடவுள் இருக்கிறார் பத்ரிநாத்லையும் கடவுள் இருக்கிறார் அங்க வந்து மோர் மேனிபெஸ்ட் ஈஸ்வரர் இங்க வந்து மந்த கதியில இருக்கிற புரியதான் இங்க இருக்கிறார் வந்து மேிபம் ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுவான் போறதுனால போறதுல அதனால வந்துடுவான் சாண்டிங் பண்ண பண்ண பண்ண பண்ண அந்த ஏரியா என்ன ஆயிடுச்சு அல்லது ஈகோ ரிமூவல் குறை முழு அபேதமாயிருக்கான் இல்லாம அவனுக்கு அதனால அந்த குருவோட குளோரி என்ன சொல்வான் அவனுக்கு முன்னாடி இருந்த குருக்கு கிட்ட கிடைச்சது அந்த குருக்கு எங்க கிடைச்சது அவரோட குருவுக்கு கிடைச்சது அந்த குரு கிடைச்சது அவரோட குரு இப்படியே போன அந்த முதல் ஆதி குரு யாரு மேதா தட்சிணா மூர்த்தி அப்போ இந்த குலோரி இருக்கியோட குலோரி ஞானியோட குலோரி இல்லாது அங்க ஆரம்பிச்சா அந்த புளோ அப்படியே வருது புரியுது சில இடத்துல வாட்டர் அப்படி இப்படி சுத்தி சுத்தி வரும் நடுவில் அரைச்சிக்கு என்ன ஆகும் கஷ்டம் அப்போ இந்த அஜ்ஞானி பைப் எப்படி நடு அரைச்சுடுது முதல் எதிரி வந்து அந்த ஈகோ தான் அகங்காரம் அகங்காரம் கர்வம் கிடையாது மனசு சொல்லிட்டு பல ஜந்து சூகரம் கிடையாது ஒன்லி இந்த ஜன்மத்துக்கு குளம் கோத்தரும் இந்த பாடிக்குமாவுக்கு அதுவும் கிடையாது சூட்ச சரீரத்துக்காக புரிஞ்சதுனால இவன் அகங்காரத்தை குறைச்சி எடுத்ததுனால குறைச்சதுனாலோ அல்லது எடுத்ததுனாலயோ அந்த ஈஸ்வரானுடைய கிரேஸ் அப்படியே அந்த எம்டி பைப் ஓகே பைப் இருக்கணும் பகவான் காணுமா புல்லாங்குழல் வச்சிருந்தார் கிருஷ்ணங்குழல் இருக்கம் ஏழு துவாரம் இருக்கிறது ஒன்பது துவாரம் ஒண்ணு வெளியில தொடங்குவது ஒண்ணு பிளஸ் ஏழு டூ பிளஸ் நயன் துவாரம் இருக்கிறது இந்த நயன் துவாரம் அடைப்பில் இருந்தா பண்ண ஆடு மாடு வரும் யார் யாரோ வரு தாள தாள ஒழுங்கா போடும் எனக்கு இப்படிதான் போட தெரியும் ஒரே தாளம் தான் தெரியும் ஏன்னா ஏதோ தாளம் போட தெரியும் அதுக்கு அதுல கத்துக்கலோ அதாவது இசைக்கு ஆடு மாடு மயில் குயில் எல்லாமே பணியும் அந்த பவர் எப்படி இருக்கும் அந்த ஒன்பது ஒன்பது ஒண்ணு அடைச்சிக்கு வராது ஓகே சப்போஸ் ஒரு ரெண்டு மூணு இதுல அடைச்சிச்சு வச்சுக்கோ இன்னும் வரும் மியூசிக் பதிலா அபஸ்வரம் கரெக்ட் அபஸ்வரம் பழைய காலத்தில் இந்த ரெக்கார்டு ஒன்று இருக்கும் அது சில சமயம் அதே பாடும் அப்படி வரும் சில பேர் குரல்ல பாடுவான் பாரு அவர் கொட்டை குரல்ல அதை வரை இப்படி மைக்கில் வச்சிருவான் அந்த பாட்டை இந்த கிராமத்துல அவர் தான் அந்த ஊர் கண்டச்சாலா கரண கடூர் குரலை வச்சிருப்பாரு அவர் எப்படிதான் இருக்காங்களோ தெரியல நாமும் அங்க போய் நம்ம பாடினோம் எப்படி எப்படி இருக்கு பிரமாதம் ஓகே அதனால சொல்லிட்டு வரணும் இல்லாட்டியா அவங்க கோச்சுப்பாங்க அந்த ஊர்ல ப்ரதா அந்த மாதிரி மியூசிக் அவசரம் ஆயிடும் நம்ம பாடி ஆல்சோ ஒன்பது துவாரம் ஓகே இந்த ஒன்பது துவாரத்தை உடம்ப இந்த மனுஷனை பகவான் கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா அவன் மியூசிக் வாசிப்பான் இந்த ஜீத்தில் ஓகே இந்த அகங்காரம் அடைச்சுட்டுனாது ஓகே அதனால ஞானிக்கு எப்படி இருக்கிறது அதனால அவனுக்கு வந்து அவன் மூலியமா அந்த ஈஸ்வர கிருப்பையானது அவன் மூலியமா வெளியாகிறது அப்போ இந்த ஞானிக்கிட்ட போனா என்ன ஆகிறது அப்படின்னா லௌகிக விஷயத்துக்கு வேண்டியது அவர் அவருடைய கிரேஸ் கிடைக்கும் ஓகே ஆன்மீக விஷயத்துக்கு வேண்டியது அவருக்கு கிரேஸ் கிடைக்கும் வேண்டியது என்ன வேணுமோ அவர் கொடுப்பார் நிறைவேற்றி தருவார் அப்படிப்பட்ட ஞானி இருக்கார் இந்த பத்தாவது மந்திரம் என்ன பண்றது விஷயத்தை வேண்டி இருக்கிறவர்களுக்கும் அவர் அருள் பாலிப்பார் கிரேஸ் கிடைக்கும் அது போல நெக்ஸ்ட் மந்திரம் அடுத்த பகுதியில் வர்றது அதுல வந்து ஆத்மீக விஷயத்தையும் கொடுக்க போறார் இப்ப ரெண்டாவது வரியில அது சொல்றது விசுத்த சத்வாக விசுத்த சத்வாக யாரு இது ஞானியை குறிக்கும் விசுத்த சத்வாக குறிக்கும் எப்படிப்பட்ட ஞானி மன தூய்மை அடைந்த ஞானி ராகத்வேஷத்தை குறைத்த அல்லது நீக்கின ஞானி அல்லது மன அடைந்த ஞானி ரொம்ப சுருக்கமா சொன்ன அகங்காரத்தை அகற்றிய ஞானி அகங்காரத்தை மித்தியாவாக ஞானி அவனுக்கு பேரு விஷுத்த சத்வகா அந்த விஷுத்த சத்வகா ஞானி தம் தம் லோகம் ஜாயத்தே ஜயத்தே யாரு ஒருத்தர் டிவோட்டியா இருக்கிறானோ அவன் போய் இந்த ஞானியை ஒர்ஷிப் பண்ண பூஜித்தான் என்ன கிடைக்குமா தம் தம் லோகே ஜெயத்தே எந்தெந்த லோகத்துக்கெல்லாம் போகணும்னு நீ விரும்புறையோ அந்தந்த லோகத்துக்கு போறதுக்கு வேண்டிய டிக்கெட் வாங்கி கொடுப்பார் புரியதா ஜெயத்தே அவருக்கு அவருக்கு தேவையில்லை அவருக்கு ஒரு இதுவும் கிடையாது பெனிபிட் கிடையாது ஏற்பாடு பண்ணி கொடுப்பார் சொன்னா சத்திய காமகா சத்திய சங்கல்பகா அந்த எப்படிப்பட்டவன் சத்திய காமகா சத்திய தம் தம் லோகம் ஜெயத்தே சோ அவங்க அவங்களுக்கு லோகத்துக்கு வேணுமோ பிரம்ம லோகத்துக்கு வேணும் பித்ரு லோகத்துக்கு வேணும் அதுக்கு ஏந்திய எல்லாம் வழியெல்லாம் அவருடைய சங்கல்பத்தில் நடக்கும் அது மாத்திரான் ஜே தாம்ச காமான் ஜெயத்திற்கு உலகியல் வேண்டிய பொருள் என்னெல்லாம் வேணுமோ உங்களுக்கு வீடு வேணும் சுவாமி வீடு கிடைக்கும் மாடு வேணும் சாமி மாடு கிடைக்கும் ஓகே வந்து எப்படி எல்லாம் சரியா லோன் சாங்ஷன் பண்ணணும் கிடைக்கும் என்ன என்ன வேணுமோ எல்லாம் ஆகும் ஓகே அப்போ இதெல்லாம் கடவுள் தான் கொடுப்பார் இவர் மூலமா கடவுள் கொடுப்பார் எப்படி கோயில் போய் நாம் பிரார்த்தனை பண்ணி அது மூலியமா கிடைக்கிறதோ அது போல இவருடைய பிரேயர்ல அது கிடைக்கும் ஓகே அதனால தான் நீங்க எனக்காக வேண்டி சுவாமி நீங்க இது வந்து கேட்கறல்ல அதெல்லாம் நியாயம் தான் தம் தம் லோகம் தாம்ச காமான் ஜெயத்தே உனக்கு என்னெல்லாம் லோகம் வேணுமோ அல்லது இப்ப லோகத்தில் என்னெல்லாம் பொருள் வேணுமோ அதெல்லாம் கூட கிடைக்கும் எப்படிப்பட்டது ஆசைப்படுகிறானோ விரும்புகின்றானோ மனசி மனதினால் எம் எம் லோகம் தன்னுடைய மனதினால் எந்தெந்த லோகத்துக்கு போன விரும்புகிறானோ யாம் காமியத்தே யாம் காமியத்தை இவன இந்த நினைச்சு எப்பயும் சதா காலம் யோசிச்சு அவனையாவே யோசிச்சு காமான் காமியத்தை விரும்புகின்ற பொருள்களை அடைகின்றான் அதனால அவனுக்கு என்ன வேணுமோ அது அடைகிறான் உனக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும் சரி இதுல ஒன்னு வந்து சத்திய காமகா இன்னொன்னு சத்திய சங்கல்பகா ஓகே இது வந்து ஈஸ்வர குலோரி ஆக்சுவலி இது வந்து ஞானிக்கும் பொருந்தும் ஓகே எப்படி கோயில போய் என்ன கேட்கறீங்களோ அது போல ஞானிக்கிட்ட போய் பிரே பண்ணினா இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா இந்த ஞானி குரு மினிஸ்வரா ஓகே அவரும் ஈக்வலா ஈஸ்வரா தஸ்மாத் இங்க என்ன சொல்றது தஸ்மாத் தஸ்மாத் கஸ்மாத் கோவில்ல வேண்டிக்கிற மாதிரி நீ கோவில் வேண்டி எதெல்லாம் அடைஞ்சிக்கிறையோ அது போல இவர பூஜித்தா கிடைக்கும் தேர் போர் தஸ்மாத் பூதி காமகா ஆத்மனம் அர்ச்சையேத் ஆத்மம் ஆத்மம் அர்ச்சையேத் பூதி காமக என்ன உலகத்தில் இன்பத்தில் பற்றுடையவன் காமிய விஷயத்தில் பற்றுடையவன் உலக ஆசையுடையவன் புலன் இன்ப அப்படின்னா தர்ம அர்த்த காம ஓகே தர்மார்த்த காமாக்கு என்ன வேணுமோ அப்போ யாருக்கெல்லாம் புண்ணிய பலன் வேணுமோ புண்ணிய பலன் கிடைக்கும் யாருக்கெல்லாம் புலன் நின்ப பலன் வேணுமோ புலன் நின்ப பலன் வேணும் யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ பணம் கிடைக்கும் ஓகே அதெல்லாம் என்னெல்லாம் ஆசைப்பட்டோ உனக்கு கிடைக்கும் ஓகே ஆத்மஜ் அர்ச்சையே ஆத்மஜ் அர்ச்சையே அவர்கள் ஆத்மஜானியத்தை பண்ணி பூஜித்து அதை அடைகிறார்கள் அதனால குரு ஸ்தோத்திரத்தில் என்ன போட்டிருக்கிறது முக்தி புக்தி முக்தி பிரதாச்ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா ரெண்டு வார்த்தை போட்டிருக்க பாருங்க புக்தி முக்தி ஓகே முக்தி முக்தி முக்தினா தர்மார்த்த காம முக்தினா மோக்ஷம் எல்லாத்தையும் கொடுக்குறவர் அந்த குரு அவருக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் என்னுடைய குருவுக்கு நமஸ்கரிக்கிறேன் அப்படி சொல்றோம் அப்போ இந்த குரு ஈக்குவல் அதனால சாஸ்திரம் நம்மளுடைய ட்ரெடிஷன் சொல்றது குரு பிரம்மா குரு விஷ்ணு குருரேவ பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குரு சாட்சாத் பரபிரம்ம ஓகே ஏன் அவருக்கு இந்த சக்தி இருக்கிறது புக்தி பிரதாத முக்தி பிரதாத இப்ப அந்த பத்தாவது மந்திரம் வந்து புக்தி பிரதாத அடுத்த மந்திரம் முக்தி பிரதாத மந்திரம் கொண்டு போறது ஓகே இது முடிஞ்சது இந்த முக்தி பிரதாத மந்திரத்தில் அவன் என்ன சொல்றான் அதை நம்ம படிக்கலாம் ஓகே மூணாவது முண்டக்கம் இரண்டாவது கண்கம் சவேத்தை தத் பரமம் பிரம்மதாம சவேத்தை தத் பரம தம விஷம் நுப்பிரஷம் ஹேத்மா उपासते पुषं ये अहा अहाम ते शुक्रेत वर्तंधरा ते शुक्रेत वर्तं धीरा ஒன்னது மந்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மூணாவது முண்டக்க ஒன்னாவது கண்ட மூணாவது அத்தியாயம் செக்ஷன் அதுல இருக்கிற ஓரளவுக்கு நம்ம சாரத்தை பார்த்துட்டு சுருக்கமா பார்த்தோம் இந்த மூணாவதுல பஸ்ட் செக்ஷன்ல முதல் ரெண்டு மந்திரம் இருக்கு அது வந்து சம்சார காரணம் மோட்ச காரணத்தை பத்தி பேசுச்சு துவா சுபர்ணூ சகாயா ரொம்ப அதாவது இந்த உபநிஷத்து ரெண்டு விதமான கல்பனா கொடுக்கிறது ஒன்னு வந்து தனுர் கல்பனா இன்னொன்னு வந்து பக்ஷி கல்பனா கல்பனா பறவை ஒரே பரத்தில் இருக்கிற பறவை வந்து அகங்காரம் இன்னொன்னு சாட்சி ஓகே இந்த அகங்காரம் என்ன பண்றது அப்ப சுகதுக்கத்தை அனுபவிச்சு சுக துக்கத்தை அனுபவிச்சு பண்ணும்போது சாட்சியை பார்க்கறது ஓ அது சுகமா இருக்கிறது ஒரு அடி அடிக்கிறது திருப்பி கிளாஸுக்கு போயிட்டு வந்தா கொஞ்சம் பரவாயில்ல பல இருக்கிறது திருப்பி கிளாஸுக்கு வந்து கிளாஸுக்கு வந்துட்டா இருக்கும்போது திருப்பி டீவேஷன் ஆயிட்டது ஊர் உலகெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கெல்லாம் அடி உதவெல்லாம் வாங்கிட்டு சார் இது அப்படி சொல்லிட்டு திருப்பி கிளாஸுக்கு வருது இந்த பறவை இப்படி இப்படி போயிட்டு சுக துக்கத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இங்க திருப்பி வருது இப்படி அந்த சாட்சி சைத்தன்யத்தை அடையிறது அதை சொல்றது இதுல இன்டைரக்டா ஜீவ பிரம்ம சொல்லிடுது ஓகே இந்த அகங்கார பறவை சாட்சி பறவையோட இணைஞ்சுடுது அப்படி உபனிஷத்து முடிச்சது அடுத்தது என்ன மூணு நாலு மந்திரம் வந்து ஞான பழத்தை பத்தி சொல்லிச்சு புண்ணிய பாபூ புண்ணியமும் பாபமும் ரெண்டுமே எடுக்கிறது சுதந்திரம் என்ன அடையிறது இது எடுத்து பரமம் சாமியம் உபைத்தி மேலான மோட்ச நிலையை அடைகின்றான் அப்படி மூணு நாள் சொல்லிச்சு அதுக்கு அடுத்தது என்ன இந்த மந்திரத்தினுடைய விசேஷம் என்ன ஆத்ம கிரீடகா ஆத்மரதிகி அவன் தன்னிடத்தில் தானாக சுகமாக இருப்பான் அவன் சந்தோஷமாக இருக்கிறது வேற வெளியில எதுவும் தேவையில்லை அப்படிப்பட்ட அவன் ஞானி எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் பிரம்ம விதாம் வரிஷ்டா அந்த ஞானியோட மூணு கிரேடு பார்த்தோம் ஓகே அவன் வந்து சிரவணத்திலேயே ஞானி ஆயிட்டனா வரிஷ்டா சிரவணம் மாத்திரம் போறாது மனனம் பண்ண அவனுக்கு வந்து ஞான அப்படிப்பட்ட செகண்ட் ஸ்டேஜ் ஓகே அது மாத்திர போறாது பழைய அபிச்சுவல்ஸ் எல்லாம் ஏகப்பட்டது பழசு அவங்க வந்து தேர்டு கேட்டகரி ஞானி ஓகே அப்போ ஞானி சிரவணம் மாத்திரம் பண்ணின ஞானி இருக்கான் சிரவணம் பண்ணி ஞானமும் மனனும் பண்ணக்கூடிய ஞானி இருக்கான் சிரவண மனனம் நிதித்தியாசனம் லாங் டைம் பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு சிவனேன்னு ஒருக்கணும் அப்படி இருக்கிறவன் மூணாவது அப்பதான் ஞான நிஷ்டையாகும் ஓகே அப்படி சொல்லி முடிச்சது பிரம்ம விதாகம் வரிஷ்டா இதெல்லாம் வரணும்னா யோகித வேணும் என்ன சொல்லிச்சு உபனிஷத்து சத்தியம் தபஸ் மறந்து போச்சு பிரம்மச்சரியம் அடுத்த மந்திரத்தில் வெரி பேமஸ் என்ன சத்தியமேவ ஜெயத்தே இது தப்பிச்சு முண்டக உபநிஷத்தினுடைய விஷயம் தான் ரூபா நோட்லாம் வந்து நம்ம நாட்டோட மோட்டோ என்ன சத்தியமேவ ஜெயத்தே இது லௌகிகத்து சரி ஆத்மீகத்து விஷயத்துக்கும் சரி அல்லது கிரமமுக்திக்கும் சத்தியம் தான் என்ட்ரி பாயிண்ட் இவர் லௌகிகத்தில் வாழறது கூட சத்தியம் இம்பார்ட்டன் கிரமமுக்திக்கு போனோம்னா தேவையான மார்க்கம் இருக்க அந்த மார்க்கத்துக்கு போய் பிரம்மாஜி கிட்ட போய் உட்காந்து படிச்சாலும் இந்த உபாசனை வேணும் அந்த உபாசனைக்கும் சக்சஸ் ஆகணும்னா உங்களுக்கு சத்தியம் வேதாந்தியா நீங்க இருந்தீங்கன்னா சத்தியம் கம்பல்சரியா வேணும் சத்தியம் சக்கர பொங்கல் வேற ஏதாவது கேட்டு கிட்டு உள்ள நுழைஞ்சு நம்ம அடியில் புகுந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் இது கம்ப்யூட்டர் ஏமாற்ற முடியாது கம்ப்யூட்டர் கூட பங்கஸ் ஆகும் வைரஸ் வரும் இந்த கம்ப்யூட்டர் வேதாந்த சிஸ்டம் இருக்க இந்த வேதாந்த சிஸ்டம் இருக்கும்போது வைரஸே வராது என்று புதிது அதுதான் கரெக்டா சிஸ்டம் இருக்கு எவ்வளவு பெரிய ஆளானியர்களா உன் பேச்ச கேட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் நாடு முழுக்க உலகம் முழுக்க அசையலாம் சத்தியம் இல்லைன்னா உள்ளரை என்ட்ரி ஆக முடியும் ஓகே அதனால இங்க சத்தியமேவ ஜயத்தே அப்படி எல்லாம் சொல்றது அதுக்கப்புறம் என்ன 7-8 ஒன்பது வந்து பிரம்மஸ்வரூப பிரம்ம லட்சணத்தை பத்தி சொல்றது அது வந்து அருகில் இருக்கிறது தூரம் பத்தி வழக்கமா சொல்லு என்ன பண்ணுது இந்த பிரம்மத்தை அறிஞ்சுக்கணும்னா அடையணும்னா அதுக்கு சூக்ம புத்தி வேணும் அப்படி சொல்லு அப்புறம் பத்தாவது மந்திரம் இப்படி எல்லாம் அடைஞ்ச ஞானிய போய் அடைஞ்சா லௌகீக விஷயத்தெல்லாம் நீ கூட அடையலாம் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும் ஆகும் எல்லாம் என்ன ஆகணுமோ உனக்கு வந்து எல்லா சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் சௌபாக்கிய கிரைண்டர் கூட கிடைக்கும் நோ ப்ராப்ளம் அதனால அதெல்லாம் சொல்றேன் இப்ப வந்து இந்த மந்திரத்தில் இந்த முதல் உபனிஷத்து மந்திரம் சேம் அப்போ போன பகுதியில் சாப்டர்ல சுருக்கமா சொல்ற ஞான ஞான சாதனானி ஞான ஞான ஸ்வரூபம் முன்னாடி சொன்னதெல்லாம் போச்சு என்ன பேசினது கடைசி அந்திம்டர் கடைசி கிளைமாக இதே விஷயம் என்ன ஜீவன் முக்தி விதேக முக்தி ஜீவமுக்தி விதேக இப்பவே இந்த சரீரத்திலேயே மன நிறைவோட இருக்கணும் மன நிறைவு என்ன ஐ வான்ட் டோன்ட் வான் நோ வான் அண்ட் கம்ப்ளீட் ஓகே டிசைர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுது டிசைர்ஸ் கம்ப்ளீட் ஆகுமா எந்த காலத்தில் ஆகும் டிசைர்ஸ் கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆகாதுன்னு ஒரு அறிவு வந்து அதன் முக்தி மனநிறைவோடு இருந்தாலும் சரி நூறு வருஷம் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டான் இருக்கும் அவ்வளவுதான் ஓகே அதை பத்தி கவலைப்பட மாட்டா துயரம் நமக்கு எப்படி இருக்கும் நோய் நோடி இல்லாம பகவான் இந்த வயசாயிடுச்சுன்னா ஒரு பிரார்த்தனை கூட அந்த பயம் என்ன தூக்கிட்டு நிர்த்து வரதுக்கு பதிலா என்ன நல்லபடியா கூட்டிட்டு போயிடு பகவானே இப்ப உங்களுக்கு சிரிப்பீங்க அந்த வயசு வரும்போது ஒரு பிரெஸ்டீஜ் இருக்கும் இந்த பிரெஸ்டீஜ் सागर வரைக்கும் கடயில போகுறது கூட அப்படி செத்து போய்ட்டு இருக்கிறதே எரியும்போது ஏவனோ ஒருத்தன் சொல்லிட்டானேச்சுக்கோ எறந்து பலாரன் அடிக்கும் என்ன சொல்ற நீ அப்படி சொல்ல அவ்ளோ பிரெஸ்டீஜ் உடம்பல இருக்கு அப்படினா இந்த லேண்ட் விட்டது ஜீவன் முக்தி இறந்த பிறகு இன்னொரு ஜென்மா கிடையாது விதேக முக்தி இன்னொரு बर्थ கிடையாது finished ஹ இதெல்லாம் புரிஞ்சு அவர் வந்து விதேக அடைந்தார் முக்தி அடைந்து விட்டாரு சொல்றாரு ஒன்னும் முக்தி அடையலா நிறைய பேரு இதெல்லாம் கண்டுபிடிச்சா அவர் முக்தி அடைந்து விட்டாரு அடைந்த கடைசி நேரத்தில் கூட அவர் வந்து ஏக்கத்தோட இருந்தாரு புரியுதுதா அதனால இது உபச்சாரத்துக்கு சொல்றாரு ஞான பலன் ஜீவன் முக்தி விதேக முக்தி அப்போ ஜீவன் முக்தி ஜீவன் முக்தினா ஞானியோட குலோரி சொல்லப்படுகிறது அர்த்த தர்மார்த்த காம மூணு ஏற்பாடு இந்த மந்திரம் வந்து ஒன்னு முக்தி முக்தி பிரதாத்த கூறப்படுகிறது அப்ப ஞானி யாரு ஞானி ஞானி எப்படிப்பட்டவன் சக ஏதத் பிரம்மம் பிரம்மவேத சக ஏத்த பிரம்ம பிரம்மவேத ஞானி எப்படி இருப்பான் ஞானி யாரு அப்படின்னா பரபிரம்மத்தை அறிந்தவன் ஞானி பரபிரம்மத்தை அறிந்தவன் ஞானி பிரம்ம வித் பிரம்ம இவ அறிந்தவன் பிரம்மஞானி அப்ப கழுதியை அறிந்தவன் நீ எதுவா இருக்கிறையோ அதுவா தான் நீ ஆக முடியும்னா ஏற்கனவே நான் பிரம்மனா இருந்து அது தெரியலன்னா தான் அது தெரிஞ்ச ஆக முடியும் போட்டா ஒண்ணு முளைக்குமா அப்படி போட்டு கிராமத்தை பழமுடியும் போட்டானா இன்னொன்னு முளைக்காது அதுதான் முளைக்கும் ஏற்கனவே என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியில வரும் அப்ப சக ஏத்த பிரம்ம பிரம்ம வேத பரமம் அந்த பரபிரம் அந்த ஓகே வைஷ்ணவ தாம் பத்ரிதாம் கேதார்தாம் கேட்டிருக்கீங்களா தாம பத்ரி சதுர்தாம் தாம இருப்பிடம் ஓகே அது வந்து நமக்கு வந்து போய் ஸ்டே பண்ணி ஜோஷிமட்டு அதுக்கப்புறம் இந்த தாம வரணும் நிகிதம் பாதி பாத்தினா விளங்கி கொண்டிருக்கிறது பிரகாசித்து எப்படி எத்தனை நிகிதம் அனைத்து ஜகத்து சிருஷ்டிக்கும் பிரம்மனிடம் இருந்து விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த பிரம்மனே விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஹோல் ஜகத்து சிருஷ்டி விஸ்வம் எப்படி இருக்கிறது பாதி விளங்கிக் கொண்டிருக்கிறது எதனிடம் பிரம்மத்திடம் அப்ப இந்த பரபிரம்மத்துக்கிடம் இந்த ஹோல் ஜகத்தை விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஓகே விளங்கிக் கொண்டிருக்கிறதுனா ஒண்ணு இன்னொன்னு இருந்து என் பையன் நல்ல பையன் தான் அதோட சேர்ந்து பாரு போச்சு புரியுதுல அதனால நமக்கு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தாலே போச்சு இன்னோட ஒண்ணு சேர்ந்தாலே போச்சு நான் அதுக்கு மேல சொல்ல மாட்டேன் சுப்ரம் சுப்ரம் அது சுத்தம் இவ்வளவோ இது மேல ஆதாரமா இருந்தாலும் அது சுத்தம் எது மாதிரி ஆகாசத்தை மாதிரி அனைத்தும் பண்றதுசுத்தாது புத்திசாலித்தனத்தில் ஆகாசம் அதனால ஆதாரமாக இருந்தாலும் அதனுடைய மற்றதனுடைய பாதிப்பு இதன் ஆகாது மற்றது பாதிப்பு அதை அழிக்க முடியாது வெட்ட முடியாது எரிக்க முடியாது இதனுடைய பாதிப்பு அதனால ஆகாது ஆகாசத்திலிருந்து மழை பெய்ஞ்சா ஆகாசத்தை நினைக்க முடியாது மின்னல் அடிச்சதுன்னா ஆகாசத்துக்கு ஆகாசம் சுனாமியா இவ்வளவு பெரிய சுனாமி மூக்கலாம் வந்தாலும் பசுக்கு திருப்பி ஆகாசம் அப்படியே இருக்கும் வருது சுனாமி என்னது ஆகாசம் ஓகே இவர் அடிச்சிட்டு திருப்பி அடங்கி ஒடுங்கி போயிடுவார் சுனாமி ஆகாச சிவனே அப்படியே இருக்கும் ஆகாசத்தை ஒண்ணும் பண்ணுவான் அசைச்சிக்க முடியாது சுனாமியை அசைச்சுக்க முடியாது காத்தும் அசைச்சிக்க முடியாது எதுவும் அசைச்சிக்க முடியாது இந்த பரபிரம்மம் எத்திர விஸ்வம் நிகித்தம் பாதி எது சுப்ரம் பரமம் பிரம்மதாம ஏத்தத் பிரம்ம சகவேத அப்பேற்பட்ட பிரம்மத்தை அறிந்து கொண்டவன் எவனோ அவன் ஞானி ஓகே எதனாலும் உலகத்துக்கு ஆதாரமாகவும் சுத்தமாகவும் அது எதனாலும் பாதிக்கப்படாமல் மேலான பிரம்மத்தின் இருப்பிடமாக இருக்கிறது என்பதை அறிந்தவன் எவனோ அவனே பிரம்ம அந்த ஞானி எப்படி இருக்கா அவன் வந்து பிரம்மன் சர்வ ஆதாரம் பிரம்மன் மகத்து ஓகே பிரம்மன் கிரேட்டு பிரம்மன் கிரேட் பிரம்மன் மகத்து பிரம்மன் சுத்தம் என்ன கேக்குறா நான் அசுத்தம் இதுல இந்த வேதாந்தத்துக்கு வந்த பிறகு ஒரு முன்னாடி எல்லாம் அந்த துயரம் இருக்காது நமக்கு நான் சுத்தி அசுத்தி அசுத்தி நான் எனக்கு இம்பியூரிட்டி ஆயிடுச்சு நான் வந்து எப்பதான் சாதன சதுஷ்டம் வருமோ இது வருமோ இந்த ஜென்மத்துல வருமோ இல்ல வராம போயிடுமோ இதுல எக்ஸ்ட்ரா கவலை வேதாந்திக்கு உள்ள கவலை ஓகே மத்தவங்க உப்பு புளி மிளகாவோட கவலை இவனுக்கு எக்ஸ்டா ஒரு கவலை சாதன சதுஷ்டி எக்ஸ்ட்ரா ஒரு கவலை புரியலேதன் மாத்திர தெரிஞ்சுட்டா Knowledge இன்கம்ப்ளீட் என்ன அது மேல புறாமை கூட வரும் பிரம்மன் வந்து பெருசு மகத்து பியூரிட்டி கரெக்ட் அந்த பிரம்மா யம் அந்த ஆத்ம சைத்தன்யம் அகம் இது ரெக்கக்னைஸ் பண்ணும் நீ எப்பயும் ஒரு காலத்திலே அது பிரஷ் ஆகாது அதனால உங்களுக்கு பயம் வந்து அபயம் போட்டுக்கணும் ஓகே குரோதம் வந்து அதுக்கு சமாதானம் போட்டுக்கணும் அவ்வளவுதான் பண்ணிட்டே இருக்கணும் அந்த மனசுக்கு அப்படிப்பட்ட மனசு அது மனசு ஒன்னும் பிரச்சனை இல்லை மனசுக்குரியா போயிடும் அதுக்கு அதுக்கு இந்த மனசை தான் புடிச்சுண்டு அது வழியில போகணும் புரியுதுல அதனால இந்த மனச கொஞ்சம் இருக்கணும் அப்போ எப்படி தெரிஞ்சுக்கணும் சக ஆத்ம ஆத்மவேன வேத அபரோட்சதையா வேத அபேதன வேத அப்படி புரிஞ்சுக்கணும் வேதன்றது வர்பு கிடையாது ஓகே வேதன்றது வர்பு வேதன்றது நாட்டு நவுன் ஓகே வர்பது அதனால அந்த ஞானி எப்படி இருப்பானா அப்பேற்பட்ட அபேதமாக இருக்கின்ற ஞானிய நான் பூஜித்தான் என்ன நிலை கிடைக்கும் ஓகே ஏ புருஷம் உபாசத்தே ஏ புருஷம் உபாசத்தே வணங்குகின்றானோ பூஜிக்கின்றானோ வர்ஷிப் பண்ணுகின்றானோ அந்த டிவோட்டி எப்படிப்பட்டவனாக இருப்பான் எப்படிப்பட்டவன் பூஜிக்கிற அகாமகா அந்த டிவோட்டி முன்னாடி சொன்ன மந்திரத்தில் பூஜிக்காமகா இந்த டிவோட்டி வந்து எந்த ஆசை இல்லாமல் நிஷ்காமிய பூஜையா பண்ணான் ஓகே அவன் வந்து சகாம பூஜா இவன் வந்து நிஷ்காமிய பூஜா அகாம பூஜாகா ஓகே பிளசிங் என்ன இருக்கும் மோட்ச பிராப்தி மோட்ச பிராப்தி இவன் அகாம பூஜை பண்ணதுனால இவர் என்ன பண்ணுவாரு மோட்ச பிராப்தி அதனால வீட்டுல பழைய காலத்துல திட்டுவான் எப்படி திட்டுவாங்கன்னா இந்த சவுத்லாம் உன் அகம் ஒழிய அப்படி சொல்லுவாங்க திட்டம் போது கூட அம்மாவோட பிளஸிங்ஸ் ஏன்னா உங்களுக்கு உலகத்துல ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பக்கத்து உள்ளவங்க உங்க வார்த்தை பழிச்சிடும் எஸ்பெஷலி குழந்தை கிட்ட அதனால நீங்க பத்தாம் போதுல திட்டக்கூடாது குழந்தைய அபிஸ்து உனக்கு ஒன்னும் வராது உன் மரமண்டல ஒன்னும் வராது வா உக்காரு சொல்லித்தரேன் இந்த குழந்தையில இருந்து இது ஆசீர்வாதம் பத்தாயிரம்ரவில அது பலிக்காது அவன் எப்படிப்பட்டவன் அவன் எப்படிப்பட்டவனா விவேகி இன்டெலிஜென்ட் பர்சன் எனக்கு அது வேணும் இப்ப வந்து பரமச்சாரிய சுவாமி பெரியவர் மகா பெரியவர் அவர்கிட்ட ஒரு செக்யூலர் பந்து சுவாமிஜி பெரியவர் சுவாமிஜி பிசினஸ் நன்னா ஆகணும் அடுத்தது சுவாமிஜி பொண்ணு கல்யாணம் ஆகணும் ஒருத்தன் கேட்டான் பாருங்க இது நான் சொல்றது உண்மை சுவாமிஜி மாடு கண்ணு போடணும் நல்லா அவர் என்ன செய்வாரு மாடு கண்ணும்பி வேணுமா ஒரு ரத்தன வியாபாரிக்கிட்ட போய் கத்திரிக்காய் நானும் நானும் இந்த சங்கரமணத்துக்கு போயிட்டு வரேன் அத்வை கேப்பானாச்சாரியா இல்ல வித்யாரண்ய சுவாமி சொன்னது கேப்பானான் கிடையாது அந்த நான் ஒரு ஊர்ல போய் தங்கினேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது போட்டு சொல்லக்கூடாது ஊர்ல போய் தங்கினா புக்கு தேடினா அந்த புக்கே கிடையாது எல்லா ஸ்தோத்திரம் பலன் கிடைக்கும் உனக்கு மனை மனை மாட்சி எல்லாம் கிடைக்கும் போட்டிருக்காங்க அதனால வெரி ரேர் அத்வை பிரம்ம வித்யா வரிஷ்டம் அப்படி யாரும் அது எனக்கு அந்த பிரம்ம ஜானத்தை சொல்லிக் கொடுக்குங்களே அப்படி வந்து யாரா கேட்பாங்க ஒய்ஃபு இருந்தா ஓகே மைத்ரே எனக்கு அந்த பிரம்ம ஜானத்தை கொடுங்க எந்த ஒய்ஃபு கேட்பா எனக்கு பிரம்ம ஜானத்தை கொடுங்கோ ஆத்ம ஜானத்தை கொடுங்க அவ பெரிய அளவு ஓகே வெறும் பசுமாடிலாம் கொடுத்துட்டு இவர் அப்படி அப்படி போயிடலான்னு பாத்த இங்க தான் நன்னா வச்சிருக்கேன்னே எதுக்கு பொறையல் இந்த பசு எல்லாம் ஒண்ணும் தான தனம் இதெல்லாம் ஒன்னும் நடக்காது இதெல்லாம் நடக்காது ஞான ஆகாது அப்படின்னு அப்படின்னா என்ன மாத்திரி சாணி வர வச்சுட்டு நீங்க இப்படி போயிடலாம் நினைக்கிறீங்களா அந்த ஞானத்தை எனக்கும் சொல்லி கொடுங்க லேடிஸ் எல்லாம் கேட்கக்கூடாதா யாரு வேணா கேட்கலாம் அது ஜெண்டர் எல்லாம் கிடையாது ஆத்ம ஜானம் வந்துட்டு வேணும்னு வந்துட்டு யாரு வேணா கேட்கலாம் யா இருக்க சொன்னார் பிரிருதானிய உபனிஷம் புரியுதுதான் அதெல்லாம் வெரி ரேரு புரியா சில அப்பா கிட்ட பையன் கேட்பான் அந்த பிரம்ம வித்யா சொல்லிக் கொடுங்கோ அப்படி சொல்லிட்டு உபனிஷத்துல வரப்போறது ஓகே வெரி ரேர் நம்ம பையன் என்ன காப்பா பைக் காப்பா நோக்கியா அதுக்கேப்பா புறதா ஓகே மிஞ்சு மிஞ்சு போன அந்த புது டி ஷர்ட் வாங்கி கொடு வாங்கி கொடுக்கலன்னா ஏ கொஞ்சம் சிரி வாங்கி தரேன் வாங்கி கொடுத்தா தான் சிரிப்பேன் இந்த அப்பா ஒன்னும் செய்ய முடியாது ஏன்னா அவன் மோத்துல சந்தோஷமே இருக்காது சந்தோஷ கலையா இருக்காது நிஜமா போய் வாங்கிட்டு வந்துருவான் குழந்தைகளோட ரேட்டு இருக்காப்டர் பிரம்ம விசாரம் பிரம்ம விசாரம் அந்த குருக்கும் பாவம் எப்ப பார்த்தாலும் சுவாமியை வலையில் வாங்கியிருக்கேன் பாருங்களே பிராரப்தம் பிரம்ம விசாரம் இதெல்லாம் பிரம்ம விசாரம் நாட் பிரம்ம விசாரம் அதனால ஏதரம் அதிவர்த்தி இவன் இப்படிப்பட்ட இன்டெலிஜெண்ட் ஆளு அகாமா பிரேயர் பண்ணதுனால அதாவது நிஷ்காமிய பிரேயர் பண்ணதுனால இந்த மாதிரி வெரி ரேர் பீப்புளுக்கு என்ன கிடைக்கும் சுக்ரம் அதித்தந்தி சுக்ரம் லிட்ரலி மனுஷம் அது இந்த கான்டெஸ்ட் ஜென்ம ஜென்மீன் புனர் ஜென்மம் இவனுக்கு புனர் ஜென்மம் கிடைக்காது நெக்ஸ்ட் ஜென்மம் கிடைக்காது நெக்ஸ்ட் ஜென்மம் கிடைக்காது என்ன அர்த்தம் மோட்சம் ஓகே அப்போ அப்படிப்பட்டது அப்போ இந்த பூதி என்ன அர்த்தம் ஞானி பண்ணி மாட்டா திருஷ்டி பழைய கடலாம் வரத்துக்கு ஏற்பாடு பண்ணுவார் விரும்புறான் அவனுக்கு என்ன பண்ண முடியும் மோக் மெத்தடு வாட் மெத்தடு ஓகே மோட்சம் தான கேக்குறேன் குண்டலினி சக்தி தலைக்காட்டு உச்சந்தலையில கை வைக்கிறேன் நான் ஒரு இடத்துக்கு போனேன் குண்டலினி அந்த வீட்டுக்கு நான் யோகா சொல்லி கொடுக்க போனேன் அவங்க குண்டலினி யோகி ஒருத்தர் வந்திருந்தார் அவர் அவர் வந்து குண்டலினி யோகத்தை எழுப்புடுறார் ஓகே இந்த நடுமுதுகளை வச்சுட்டு இப்படி பண்ணிட்டு இப்படி இப்படி கொண்டு வந்து இப்படி வைப்பாரு அப்படியே இப்படி வைப்பாரு குண்டலினி குண்டலினி எழுப்புறாரு சொல்லிட்டு எனக்கு குண்டு நீ எழுப்பிருவீங்களா அப்படின்னா யார் வேணா எழுப்பலாம் தட்சிணம் வைக்கணும் அப்படின்னாரு தட்சிணம் வைக்கலன்னா அது நடக்காது அப்படின்னாரு ஓகே நூத்தி ஒரு ரூபா முதல்ல வச்சு தட்சிணா பண்ண கண்ணை மூடிக்குங்க கண்ணை துறக்கக்கூடாது நான் என்ன பண்ணினாலும் கண்ணை துறக்கப்படாதுன்னு சொன்னார் கண்ணை மூடினேன் என்னன்னா பண்ணார் ஏன்னா இப்போ அந்த இருக்கா அந்த புருவ மத்தியில் இப்ப இதுவா இருக்கிறதா அப்படின்னு கேட்டார் ஒண்ணுமே இல்ல அப்படின்ன ஒண்ணுமே இல்ல திருப்பி வச்சார் இப்படி இப்போ ஆர் இருக்கு கடன் தொடர்ந்து எது கடன் தொடங்க இல்ல ஏதோ வச்சாம இருக்கு ஸ்பிரிட் வச்ச ஸ்பிரிட் வல்லது ஓகே அதனால அப்படி வச்சு எக்ஸ்ட்ரா பண்ணி அது ஓகே இந்த மோட்சம் மெத்தடு அதெல்லாம் முடியாது ஒன்லி ஒன் மெத்தட் கிருஷ்ணா மெத்தட் கிருஷ்ணா மெத்தடு டீச்சிங் மெத்தட் ஓகே டீச்சிங் மெத்தடு அதுவும் எந்த குரு எந்த இடத்துல கேட்டா எந்த இடத்துல கேட்டா கொஞ்சம் கொஞ்சம் சௌரியமான இடத்துல கேட்டா அங்க அந்த பக்கம் சங்கெல்லாம் ஊதி பாஞ்சசியம் சங்கம் ஊதிட்டு இவன் வேற ரெடி ஆகி எல்லாம் ரெடியா இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து இவனுக்கு ஞானம் கேட்கணும்னு எங்க குரு கிடைக்கிறாரோ எங்க சிஷியன் இருக்கானோ அங்க உபதேசம் பண்ணிடணும் கிடை அவரும் நாற்பத்தெட்டுல யாராவது ஒரு சிச்சின்னு கிடைப்பான இரண்டாவது அத்தியாயத்தில் கீழே இறங்கினார் வேற மாதிரி கேட்கிறாங்க பதினெட்டு அத்தியாயம் கேட்கிறான் டீச்சர் எப்படி கேட்கணும் பொறுமையா சொல்லிக் கொடுக்கணும் பொறுமையா சொல்லிக் கொடுக்கும் திரும்ப திரும்ப அதுதான் இந்த உபதேசம் டீச்சிங் அது நமக்கு அனுபூதி வர வரைக்கும் கேட்டு கேட்டு திருப்பி திருப்பி நான் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப கேட்டு எத்தனை தடவை கேளு ஆயிரம் தடவை கேளு அந்த டீச்சர் சலைக்காம சொல்லுவார் திருப்பி வேற வேற சொல்லுவார் ஒரு ஒன்னு தடவை திருஷ்டாந்தோசி சொல்லுவார் ஏன்னா இது கிருஷ்ணா கிருஷ்ணா சாஸ்திர மெத்தட் அதனால் டீச்சிங் மீன்ஸ் காலேஜ் மாதிரியா டிஃபிகல்ட் தான் அதை கூட புரிஞ்சுக்கலாம் இந்த ஆத்ம வித்யா புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்றதும் கஷ்டம் ஏன்னா இது வாக்குனால சொல்ல முடியாது சொல்ல முடியாது பெரிய லிஸ்ட் இருக்குது இது வாக்குனால சொல்ல முடியாது மனசனால புரிஞ்சுக்க முடியாது ஒரு பக்கம் சொல்லின்றேத சொல்லிட்டு இருப்போம் எப்படி சொல்லுவோம் இதெல்லாம் முடியாது அந்த முடியாது போக மீதி அது அந்த பொண்ணு போவ மாலை தூக்கிண்ட சுயவரத்துல எப்படி போவார் அப்படி எல்லாம் கட்டுவான் இப்படி இப்படி எல்லாம் பார்ப்பான் ஒரு இடத்துல வந்து இப்படி புரிஞ்சுப்பா அங்க மௌனம் அப்படி நான் அந்த பையன் செலக்ட் ஆயிடுச்சு நடத்தம் புரியுது இருக்கும் ஒரு நாள் அந்த சிஷ்யன் மௌனம் ஆயிடும் புரிஞ்சு அதுதான் அப்ப டீச்சிங் மெத்தட் என்றது மெத்தட் டீச்சிங் இந்த மோட்சத்துக்கு வேற என்ன செய்யணும் வேற வழியே கிடையாது சிரவணம் பண்ணும் சிரவணம் பண்ணணும் சிரவணம் பண்ணும் எவ்வளவு டைம் லாங் டைம் லாங் டைம்ன பத்து மாசமா பதினோரு மாசமா இருபத்தி மாசமா லாங் டைம் லாங் டைம்னா எவ்வளவு எவ்வளவு டைம் லாங் டைம் எத்தனை இட்லி சாப்பிடணும் அஞ்சா பத்தா பதினொன்னா வயிறு உனக்கு எவ்வளவு நிறையிறது அது அவளுக்கு டிஃப்ரெண்ட் செகண்ட்ல ஆகும் ஆயிரம் ஜென்மா கழிச்சும் ஆகும் நோ ப்ராப்ளம் எத்தனை ஜென்மாவான ஆகட்டும் ஆனா இதுதான் மெத்தடு இதுதான் மெத்தடு அப்ப இதுதான் மெத்தடுன்னா என்ன ஆகணும் இத ஸ்பீடா பண்றதுக்கு வேண்டிய வழிமுறையில என்ன உண்டோ அது பண்ணலாம் ஓகே விரும்பின மாத்திரம் இப்படியே கணக்கு போட்டு சில பேர் கணக்கு போடுவான் அவன் நூறு ரூபாய் தரணும் ஓகே என்கிட்ட ஒரு நூறு ரூபாய் இருக்கிறது அதனால இருநூறு ரூபாய் வச்சுட்டு அதனால நீ ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஓகே அவன் நூறு ரூபாய் கொடுத்தா உங்ககிட்ட கொடுத்துடுவான் இந்த இரநூறுபாய் நான் செலவு பண்ணிடுவேன் ஓகே இப்ப என்ன ஆயிடும் இருநூறு ரூபாய் போட்டா நூறு ரூபாய் வரும் புரியுதுதா சோ இது எக்ஸ்ட்ராங்க இவனுக்கு என்ன ஆகிடும் இருநூறு ரூபாய் செலவு பண்ணுவேன் இந்த நூறு ரூபாய் வராது இந்த நூறு ரூபாய் கடன் ஆயிடும் மொத்தத்துக்கு ப்ராப்ளம் ஆகிடும் முன்னூறு ரூபாய் ப்ராப்ளம் ஆயிடுதுன்னு நிற்கிறேன் இது இமேஜினேஷன் கணக்கு புரியுதுதா அந்த கால்குலேஷன் நடக்காது புரியுதுதான் இதுல தொடர்ந்து நீ பிளான் பண்ணாதான் கரிஷம் சொன்னே உபதேசம்ீன்ஸ் அதனால இதுதான் வழி இது வேற வழி கிடையாது அதனால டீச்சிங் எப்பர் கூப்பிடுறாரோ அப்பெல்லாம் வரணும்னு அர்த்தம் பூர்ணமத பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமா பூர்ணம் வசிஷே ஹரி ஓம் ஸ்ரீகுரு நமஹோ